ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணையே ஜானமுதிரா கிருஷ்ணா கீத்தமே நம தமேவார திரா ஷாந்தம் ஸாப்ஸ் ஷாஸ்வகிஷ்ணர்ஷத்த பூர்த்தி பண்ணுகிறார் நிறைவு பண்ணி கொண்டிருக்கிறார் கடைசியாக பார்த்தோம் அர்ஜுனா அனைவருடைய உள்ளத்திலும் இறைவன் மாயா சக்தியினால் செயல்படுத்தி கொண்டு விளங்குகிறார் அப்படின்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஹே பாரத பரத வம்சத்தில் வந்தவனே அர்ஜுனா தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன சரணம் கச்ச அதாவது அவரையே சரணாகதி பண்ணுவாயாக சர்வபாவேன முழுமையாக மனதாலும் வாக்கினாலும் கர்மத்தினாலும் என்று ஆனந்தகிரி என்ற ஒரு விளக்க உரையாசிரியர் சொல்கிறார் அதாவது எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் அவரையே நீ சார்ந்திருப்பாய் ஆக சரணங்கிறத சார்ந்திருத்தல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இறைவன் உள்ளத்தில் எப்படி இருக்கிறார் அப்படின்னா நம்ம இன்னொரு கோணத்திலையும் புரிஞ்சுக்கலாம் அவர் சாஸ்திர ரூபமாக இருக்கிறார் ஏற்கனவே பதினாறாவது அத்தியாயத்தில் பகவான் சொன்னார் சாஸ்திரத்தை நீ பிரமாணமாக எடுத்துக்கொண்டு செயல்படணும்னு பதினாறாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சொன்னார் ஆ சரணம் பகவானை சரணாகதி பண்ணுறதுங்கிறது சாஸ்திர சரணாகதி தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்யக்கூடியது செய்யக்கூடாததை தெரிஞ்சு செய்யக்கூடியதை செய்யணும் செய்யக்கூடாது செய்யக்கூடாது அதுதான் என் சரணாகத்தின்னு அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்கணும் அது ஆட்டிடியூட்னால பகவானே உன்னையே நான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன் சார்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஆக நம்ம வில்பவரை பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிற சாஸ்திரத்தோடு சேர்க்கிறது அதாவது நமக்கிட்ட இருக்கக்கூடிய முயற்சி சக்தி அந்த புருஷார்த்தம் வில்பவர் அதை சாஸ்திரத்தோடு சம்பந்தப்படுத்துறது ஈஸ்வர சரணாகத்தின்கிறத சரியாக நாம் புரிஞ்சுக்கணும் சும்மா வெறுமனே ஐ டோட்டலி சரண்டர் டு காட் அப்படின்லாம் சொல்கிறார்கள் நாங்கள் முழுமையாக பகவானை சரணாகதி பண்ணியிருக்கோம் அப்படின்னா பகவானை சரணாகதி பண்ணுன்னா பகவானா யாருன்னு சொல்லி கொடுக்குறதே சாஸ்திரம்தான் பகவானுடைய லக்ஷணம் தெரியாமல் எப்படி சரணாகதி பண்ண முடியும் ஆக பகவான் சாஸ்திர ரூபமாக இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் எல்லா மகாத்மாக்களுக்கும் ஏற்புடைய விஷயம் ஆக தமேவ சரணம் கச்ச எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் எல்லாம் சாஸ்திரத்தையே சார்ந்திருக்கட்டும் தத் பிரசாதாத் பராம் சாந்திம் சாஸ்வதம் ஸ்தானம் பிராப்ஷியசி தத் பிரசாதாத் அந்த சாஸ்திர ரூபமாக இருக்கிற ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால உனக்கு சாஸ்வதமான மேலான அமைதியான ஒரு நிலையை அடைவாய் அப்படிங்கிறார் பராம் சாந்திம் பிராப்ஸ்யசி மேலான அமைதியை எல்லையற்ற அமைதியை அதாவது அமைதி சஞ்சலம் இவைகளெல்லாம் கடந்த ஒரு ஞானத்தால் உண்டாகிற ஒரு பேர் அமைதியை நீ அடைவாய் சாஸ்வதம் ஸ்தானம் பிராப்ஷசி இந்த சரீரத்திலிருந்து கிளம்பின பிறகு எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரபிரம்மஸ்வரூபமாகவே ஆகிவிடுவாய் விதேக முக்தியை சொல்கிறார் ஆகவே பராம் சாந்திம் பிராப்சியசி சாஸ்வதம் ஸ்தானம் பிராப்ஷசிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் ஆக ஜீவன் முக்தியையும் விதேக நீ அடைவாய் சாஸ்திரத்தினுடைய அனுகிரகத்தினால ஆகவே ஷரணாகத்திங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இத்தனை நேரம் பகவான் உபதேசம் பண்ணதெல்லாம் சாஸ்திரம் அடுத்த ஸ்லோகத்தில் இதை சொல்ல நான் இந்த சாஸ்திரோபதேசத்தை பண்ணினேன்னு சொல்ல போகிறார் ஆகவே ஹிரதயத்திலேருந்து ஈஸ்வரன் செயல்படுத்துகிறார் அப்படிங்கிறது மாயையினால் செயல்படுத்துகிறாருங்கிறத நம்ம ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் ஆக வித்யா அவித்யாமினால் இயக்கிறதுங்கிறது நம்ம சொல்கிறோம் இப்போ துரியோதனம் சொல்கிறது ஆனால் அது தர்மம் ஆகாது துரியோதனன் சொன்னது தவறு யாரோ தேவன் வந்தேன் உள்ளே கொண்டு செயல் புரிய வைக்கிறான் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு எஸ்கேபிசம் மாதிரி தப்பிச்சுக்கிற வழி நமக்கு கடவுள் மூளையை கொடுத்துருக்கார் சிந்திக்கிற சக்தியை கொடுத்துருக்கார் சாஸ்திரத்தை கொடுத்துருக்கார் அதுபடி நம்முடைய வில் பவரை அதில் சேர்த்து செயல்படுத்தணுமே தவிர இப்படிலாம் சொல்லி எல்லாத்தையும் கடவுள் தலையில் போட்டு நல்லதெல்லாம் நாம் மாத்திரம் அனுபவிக்கக்கூடாது ஆ சாஸ்திரத்தை சார்ந்திருக்க வேண்டும் சார்ந்திருந்தால் என்ன பிரயோஜனம் என்பதே அழகா இந்த ஸ்லோகத்தில் பகவான் உபதேசம் பண்ணியிருக்கிறார் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் பூஜ்ஜிய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாசுவாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலை பெற ஏழு ஏழு பூஜ்யம் எட்டு இரண்டு மூன்று ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவோம்